प्रपन्न तोत्र कृष्णाय तथा ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நம சௌத்து சமசவிவர்ஜி பராபக்தனுடைய லட்சணங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் அர்ஜுனனுக்கு அதை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் சத்ரௌமி பகைவனிடத்திலும் நண்பனிடத்திலும் ஒரே மாதிரியான மனநிலையை உடையவனாக இருக்கிறான் நம்மை பிறர் பகைவர்களாக கருதலாம் பிறர் நண்பர்களாக கருதலாம் உண்மையில் இவன் யாரையும் பகைவனாகவோ நண்பனாகவோ கருதுவதில்லை சிலர் சொல்லலாம் சுவாமிஜி இல்லாட்டி அந்த மகாத்மா எனக்கு ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம் அந்த மகாத்மா எனக்கு ஆகவே ஆகாது அந்த மகாத்மாவுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே அந்த மகாத்மாவாக இருக்கிறவர் அவர் யாரையும் நண்பனாகவோ பகைவனாகவோ கருதுறதில்லை ஏன்னா அவருடைய திருஷ்டி வியாபாரிக திருஷ்டியில் பகைவனாக அவன் நினைச்சாலும் உண்மையிலேயே ஒரே பொருள்தான் பகைவனாகவும் நண்பனாகவும் அவனுடைய பகைமைக்கு உரியவனாகவும் நட்புக்கு உரியவனாகவும் விளங்குகிறதுங்கிற ஞானம் அவனுக்கு இருக்கிறதுனால அவனுடைய மனசில் சஞ்சலம் ஏற்படுறதில்லை அதைத்தான் இங்கே சமஹாங்கிறது அந்த மனசு வந்து கொந்தளிக்கிறதோ படபடக்கிறதோ அதெல்லாம் அவனுக்கு இருக்காது ஞான பலத்தினால அந்த கரணத்தில் இருக்கிற ஞானத்தினுடைய வலிமையினால அந்த மன வலிமை அவனுக்கு இயல்பாக ஏற்பட்டு விடுகிறது ததா அப்படியே மான அபமானயோகோ மானம்னு சொன்னால் மற்றவர்கள் நம்மை மதித்து அந்த மதிப்பை வெளிப்படுத்துகின்ற செயல்கள் அபமானம்னு சொன்னால் நம்ம கிட்ட அவமதிப்பை வெளிப்படுத்துகின்றவர்கள் தங்களுடைய அவமதிப்பை சபையிலே வெளிப்படுத்துகிறவர்கள் அவர்களிடத்திலும் இவர்கள் சமமாகவே நடந்து கொள்ளுகிறார்கள் இவர்களுடைய ஞானவ மகிமை பிறருக்கு தெரியாது ஆக சிலருக்கு தெரிந்தவர்கள் அதனுடைய சிறப்பை அறிந்தவர்கள் பாராட்டி போற்றி வழிபடுவார்கள் இவர்களுடைய சிறப்பை அறியாதவர்கள் சாதாரண மனிதர்கள் தானே என்று கருதி அவர்களை அவமதிக்கவும் செய்வார்கள் இரண்டும் செய்யாதவர்களும் இருப்பார்கள் அதைத்தான் உதாசீனாங்கிற சொல்ல பார்த்துட்டோம் நாம் ஆக அதனால் மனசில் ஒன்றும் அவனுக்கு மகிழ்ச்சியோ வருத்தமோ ஏற்படாது இது நல்லா பதியறதுக்காக சொல்கிறார் இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் நாம் பராபக்தன் ஆகிறதான் நமக்கு லட்சியம் இன்னொருத்தருடைய பராபக்தியை சோதித்து பார்க்கறது நம்முடைய லட்சியம் அல்ல சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமஹா அதே மாதிரி குளிர் வந்தாலும் சூடு அதிகமாக இருந்தாலும் அதனால ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள்லையும் அதை ஏற்றுக்கொள்ளிற மனப்பான்மை இருக்கிறதுனால மனசில் அந்த சமத்துவம் சமஹான்னு மேலே ஒரு சமகா இருக்கு கீழே ஒரு சமகா இருக்குது இந்த சமஹாங்கிறதுக்கு பேலன்ஸ்டு மைண்டுன்னு பேர் விருப்பு வெறுப்பற்ற மனநிலைன்னு பேர் மன கொதிப்பற்ற நிலையின் எல்லாம் பேருதுக்கு அதுக்கு காரணம் பிரம்ம ஜானம் ஆழமா மனசில் போனது தான் இந்த பராபக்தியினுடைய ஆழம் அதனால சமகா சங்க விவர்ஜிதா அப்படின்னா யாரோடையும் தொடர்பு வச்சுக்கிறது இல்லை அதாவது ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் உயிருள்ளவற்றிலும் உயிரற்றவற்றிலும் உயிருள்ள பெண் முதலானவர்களிடத்திலும் உயிரற்ற சந்தனம் போன்ற வாசனை பொருளிடத்திலும் அவர்கள் தொடர்பை உடையவர்களாக இருப்பதில்லை அதோடு தன்னை இணைத்துக் கொள்வதில்லை சங்க விவர்ஜிதா யாரோடையும் கம்பெனி சேர்றதில்லை தனிமையா அமைதியாக இருக்கிறார்கள் எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்துவார்கள் ஆனால் அதே சமயம் எவருடனும் தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் தேவை என்று நினைக்க மாட்டார்கள் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இன்னும் ஒரு ஸ்லோகம் பராபக்தனுடைய லட்சணத்தை சொல்லுகிறது அதற்கு பிறகு பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் இருபதாவது ஸ்லோகத்தில் இதை நிறைவு செய்யப் போகிறார் தொடர்ந்து நாம படிப்போம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் சமசத்ரவுத் ததாபமானு சமசங்க விவர எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்